அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலன் ஆயின் ஒரு வந்தம் ஒல்லைக்கடும் வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலன் ஆனால் ஒரு ஒருவந்தம் ஒல்லைக்கடும் குடிமக்களெல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அரசன் விரைவில் அழிந்து போவான் கெட்டுப்போவான் என்பதுதான் குரட்பாவின் பொருள் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்காமல் குடிமக்களை அச்சப்படுத்தி அதிகம் தண்டனை செய்யக்கூடிய அரசன் நிச்சயமாக ஒரு சேரக் கெடுவான் அப்படியும் இதற்கு பொருள் சொல்கிறது உண்டு தன்னுடைய நலனுக்காக மக்களின் நலனை பறிக்கும் வண்ணம் அநீதியாக நடத்தூடிய கொடுங்கோலாட்சி நீண்ட காலம் நடவாது அழிந்து போகும்னு அர்த்தம் கொடுங்கோலாட்சி நாட்டில் நிலை பெற்றிருக்க முடியாது நிச்சயமாக ஒரு நாளைக்கு போயிடும்னு அர்த்தம் ஒருவந்தம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம்னு அர்த்தம் ஒருவந்தம் அப்படின்னா ஒரு சேர அப்படின்னும் அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் செங்கோலன் சிறந்து உயர்ந்து வாழ்கிறான் வெங்கோலன் விரைந்து இழிந்து அழிகிறான் என்கிறார் ஜெகவீர பாண்டினார் என்கின்ற சிறந்த உரையாசிரியர் பொதுவாக வெறுவுதல் என்றால் அஞ்சுதல் என்று பொருள் ஆனால் அஞ்சுதலுக்கும் வெறுவுதலுக்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது அதனினும் இது பரிதாபமுடையது இடர்களை கண்டபோது கலங்குதல் அச்சம் துயர்களை சகிக்க முடியாமல் திகில் கொண்டு நிலை குலைந்து நெஞ்சம் பதை பதைத்து வெறுவல் என்ற சொல்லால் அழைக்கப்படும் நையப்புடைத்தல் கைகால்களை ஒடித்தல் கண்களை பறித்தல் முதலிய சித்திரவதைகள் வெறுவந்த செயல்கள் என்று அழைக்கப்படும் சித்திரவதை பண்ணுறது பிறர் கொலை நடுங்கி வருந்தும்படியான புலை செயல்களை அரசன் செய்யக்கூடாது அதிகாரமதையால் அதிகாரமதையால் செய்வானே ஆனால் அவன் அடியோடு அழிந்து போவான் வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீராமரை குறித்து தசரதர் இவ்வாறு சிந்திக்கிறார் உலகின் நலனில் விருப்பம் கொண்டவனாகவும் அனைத்து உயிர்களையும் நேசிப்பவனாகவும் உள்ள ஸ்ரீராமன் மழையை பொழிகின்ற வருணனைப் போன்று என்னை காட்டிலும் மக்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான் விரத்திகாமோகிலோகசிய சர்வபூதானு கம்பன மத்த பிரியரோலோ பர்ஜன்யுவஷ்டிமான் பிரியதரஹாலோகே என்னைக்காட்டிலும் பிரியமானவனாக இருக்கிறான் என்று இந்த வரி சொல்லுவதை கவனிக்க வேண்டும் அரசன் பொதுவாக இவ்வாறு மக்களின் நலனை விரும்புபவனாக இருக்க வேண்டும் என்பது கருத்து மக்களை நடுநடுங்கச் செய்பவனாக இருக்கக்கூடாது குடிகள் வருந்த கொடுமை புரிகோன் கொடியும் குடையும் அடியோடு இழந்து பழியுள் இழிந்து துயரம் உழந்து கழிவன் உடன் என்று ஜெகவீர பாண்டியனாருடைய பாடல் ஒன்று காணப்படுகிறது இனி பதவரை பார்க்கலாம் வெறுவந்த அரசன் மக்கள் அஞ்சும் வண்ணம் செயல்களை செய்து ஒழுகும் செய்கின்ற வெங்கோலன் ஆயின் வெங்கோலனாக நடந்து கொள்வானேயானால் ஒருவந்தம் நிச்சயமாக ஒல்லை விரைவில் கெடும் கெட்டுப்போவான் பதவி இழந்து துன்பப்படுவான் அரசன் மக்கள் அஞ்சும் வண்ணம் செயல்களை செய்கின்ற கொடுங்கோலனாக நடந்து கொள்வானே ஆனால் நிச்சயமாக விரைவில் கெட்டுப்போவான் பதவி இழந்து துன்பப்படுவான் என்பது பொழிப்புரை வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலன் ஆயின் ஒரு வந்தம் ஒல்லைக்கெடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்